அது அந்நர் அந்நாத்ரா சந்தேகம் வரும் மோஷங்கிறது காலசம்பது பவிஷ்ய நமக்கு நான் மோஷங்கிறது பவிஷ்யத்து தானே இப்ப இன்னும் வரலையோனா அதனால இங்கதான் வரப்போகுது அதனால பவிஷம்பம் பண்றாச்சு அதித சம்பந்தம் வருமானது ஏன்னா வந்துட்டு திரும்ப போக போகுது இல்லையா மோஷத்து வம்சம் அதனால அது உடனே வச்சுட்டு அந்த மோட்சத்துக்கு காலசம்பந்தம் இருக்கிறதாக சொல்லலாமே அப்படின்னு கேட்டா இல்லை புதுஷத்துக்கு சொல்ல முடியாது ஏன்னா காலசம்பந்தம் இல்லாத மோட்சத்தை தான் நம்ம அடைய போறோம் அது எப்படி தெரியறது இந்த சுருத்தியாக தெரியாது அன்னியர் அன்னியாத் அந்யத்ராத்மா கிருதா கிருதா அந்நூதாட்சியாச்சு நமக்கு மோஷம் பாவியாக இருக்குமான காலபரிசேகம் இல்லாத மோஷம் நமக்கு அஜான நிவர்த்தி மாத்திரம்தான் தேவை கர்த்தியேஷத்தேன உபதிஷேதூபம் இந்த இடத்துல பிரம்ம வித்தியாசம் வேற ஆரம்பிச்சிருக்காயணர் இங்கேயும் அவர் உபாசனாங்கிற கர்மாவை பத்தி தான் விசாரிக்கிறார் உபாசனாங்கிற கர்மாவாலதான் இந்த பிரம்மஸ்வரூபமான மோட்சம் கிடைக்கும் சொல்றாருன்னு நீங்க நிரூபணம் பண்ணால் அப்ப என்ன ஆகும் மோஷங்கிறது அமைக்கம் ஆகும் கர்மசாத்தியம் மோஷம் அமைச்சம் பிரயோஜனம் அந்த மோஷம் கர்மகாண்டத்தில் சொல்ல வேண்டியது இதுக்கான தனி சாஸ்திரமே இப்போ வர்த்த சொல்ற சத்திரைவம் சதி யசோக கர்மபலேஷ்டே தாரதமிய அவஸ்திதேஷ அமித்தேஷு அதிசயா மோகாச்சு மோசம் ஒரு விசேஷம் தக்ஷபூர் மாசத்தினாலயும் எல்லாத்திலையும் வித்தியாசம் உண்டுகோத்ரம்னா ரொம்ப சின்ன கர்மா அதான் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு அதிக சிரமம் உண்டோ அதுல இருந்தாலும் விசேஷம் சாரத்தண்ணு இருக்கலாம் சாரத்தண்ணுனா என்ன காலசா தாரதமாரதமாரி பல தாரதமியோகங்கள் இதை விட அவளுக்கு அதிகம் இதை விட அவளுக்கு அது மோட்சமும் அப்பேற்பட்ட ஒரு தாரதமியம் உள்ள ஒரு சாகத்தான் அமலும் அதாவது உபாசனையால வரது விஷயமா காரணம் உபாசனைங்கிற சாதனத்துல தாரதமியம் நிச்சயமா இருக்கு ஏன்னா எல்லாரும் ஒரே அளவுக்கு உபாசனம் ஒரு நாள் அதனால இதுவும் அலித்தமான கர்ம பலத்த ஒரு சுயந்த ஒரு பலம்னு சொன்னதாக ஆகும் ஆனால் மோஷம் இப்ப ஏற்பட்ட அலித்தியம் அலிக்கம் யாருமே சொல்றது அப்படி இருந்தால் அது மோசம் ியா உபனம் அந்த உபாகணக்கு அங்கமாக பிரம்மசேஷப்படுத்திருக்கு ஏதாந்தம் சொல்றது அப்படின்னு சொல்றது न ஆனந்த விஜேதி குத்தன்கா தனித்து தோமோக்கோக்கேதன மே காரம் வாரையீ மோஷம் வரணும்னு உங்க மதத்தை வச்சிருந்தோம் அணுகு பத்தி ஒண்ணு அதுக்கு அப்புறம் உபாசனை இதுதானே உங்க வருஷம் இதான் நீங்க சொல்றேன் ஆனால் ஸ்ருதி எப்படி நினைக்கிறதுனா அந்த தெரிஞ்ச அதே கணத்துல மோஷம் வந்துச்சு எந்த சமயத்துல அந்த பிரம்மஸ்வரூபத்தைவன் தெரிஞ்சின்றானோ அதே கணத்துல அவன் முக்கங்கிறது தெரிவிக்கிறான் அப்ப என்ன மத பிரகாரம் தெரிஞ்சது பாக்கி இருக்கு தெரிஞ்சு உபாசனை செஞ்சு உபாசனாசலமாக மோக் கேடையணும் அப்ப அந்த ஜானத்துக்கும் பிரம்மஸ்வரூப ஜான மோக்ரூபம் பல பிராப்திக்கும் ஒரு காரியம் செய்ய வேண்டிய காரியம் இந்த பூரோஷி மதத்துல ஆனா ஸ்ருதிக்கு அது இஷ்டம் இல்லை அப்படிங்கறது அதே கணத்துல பிரம்மிங்க தெரிந்து கொண்டவன் அதற்கு பிறகு பிரம்மமாகிறான்னு போடல பிரம்மவேத மோஷம் இப்ப வந்த அதே கணத்துல அவன் மோசத்தை அடைந்ததாக இந்த சிறுதி பிரதர்சனால மத்தியத்துல உபாசன ஒன்று பண்ண வேண்டியதாக நினைக்கிறே காஷ்ட கர்மான திருஷ்டே பராவலி தர்சனம் அதாவது அந்த ஆத்ம சாட்சா கர்மாவுக்கு கஷயமாகிறது கர்மாஷயா உங்களுக்கு என்ன ஆகும் ஆத்மசாட்சாதத்துக்கு அப்புறம் அவங்க உபாசன பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் கர்ம ஏற்படும் அப்ப திருஷ்டே தர்சனம் ஆகறதுக்காக கர்மக்ஷயம் ஏற்படுறதுன்னு இந்த சுத்தி சொல்றது அதுக்கு விரோதமாக உங்க மதம் இருக்கு ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் தெரிந்து கொண்ட உடனே தெரிஞ்சு உபாசனை பண்ணினதுக்கு அப்புறம் அபயம் வை ஜனகர் உபதேசம் பண்ணிட்டே இருக்கு மத்தியத்துல சொல்லிட்டு யாஜ்நாதிக்க ஜனகர்கிட்ட இன்னும் பாக்கி இருக்க இன்னும் சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்க மத்திய அபயம் வை ஜனகர் பிராப்தோஷிங்க அதுக்கப்புற எதுனம் உபாசனையான எந்த பலத்தை அடையணுமோ அந்த பலம் இப்பவே கிடைச்சாச்சின எதுக்கு சாதனம் உபாசனம் வேண்டியது இல்லைன்னு தெரியல சத்திர கோ மோகா ால அது சர்வாத்ம பாவத்தை அடை சோ மோகோக ஏகத்துவம் அக்சபா எந்த ஏகத்வத்தை எவன் பார்க்கிறானோ அந்த சமயத்திலேயே அவனுக்கு மோகத்துக்கும் சோகத்துக்கும் இடம் இல்லை காரணமே இல்லை இந்த மாதிரி பிரம்ம வித்யா அனந்தரம் இடைவெளி பாஷ்யக்காரன் சொல்ல வித்யா அனந்தரம்னு சொல்ல அதாவது பிரம்ம வித்யக்கும் அதாவது பிரம்ம ஜானத்துக்கும் அந்த மோஷ பிராப்திக்கும் நடுவுல அந்தரம்னா இடைவெளி இல்லை அந்த அனந்தரம்னு சொல்லுங்க அதாவது காலேஜ் அது மோஷம் மத்தியத்தில் ஏதாவது காரியம் வந்தேக்க ம் வந்து அதாவது ஏற்கனவே சவநாதிகள் அந்த பிரதிபந்த ஏதோ இருந்ததுனாக்க அந்த ஜென்மாவில அவருக்கு அந்த சாட்சியாட்காரத்தை கொடுக்க முடியாமல் இருந்து அந்த காரங்கத்தை இப்ப அனுபவிச்சு தீர்த்த அந்த மூலமாகவே அவர் உடனே அவர் அவருடைய அந்த சந்தோஷமான பரிச்சின்ன ஆத்மபாவம் போல் அதே கணத்துல சர்வாத்ம பாவம் வந்தது அவருக்கு சர்வாத்ம பாவம் வந்ததுங்கறத எப்படி தெரிவிக்கிறது அவரு தன்னுடைய அனுபவத்தை எப்படி தெரிவிக்கிறது எங்க பாத்தாலும் தானே தான் தெரிகிறான் அகம் மனோம் அஹம் சூரியஷ்டர் அப்படின்னு சூரியன் மனு எவ்வளவு இருக்கும் எல்லா இடத்துலயும் தன்னையே அவர் பார்க்கறோம் அப்போ நானே மனு ஆனேன் நானே சூரியனானேன் நானே நானே சொல்றதுல தாத்தர் இல்லையே தன்னை அவர் சர்வாத்மாவாக பாக்குறாங்க தாத்தர் எல்லா இடத்துல இங்க வந்து தப்பா உபயோகப்படுத்திருக்கிறார் அவங்க சொல்லிருக்காரு அப்ப அவன் பதார்த்தம் இருக்குன்னு சொல்றேன் அப்படி இல்ல சர்வாத்ம பாவத்தை சொல்றதுல தாத்தர் பிரம்ம தர்சனம் சர்வாத்ம பாவம் இது ரெண்டும் மத்தியில் அவர் ஒண்ணுமே பண்ணல அதே சமயத்துல அவருக்கு சர்வாத்ம பாவம் வந்து சொல்றேன் காயதி இப்படி கிருஷ்ணி காயத்தியோர் மத்தியில் தற்காந்தரம் நாஸ்தி வந்து இதுக்கு வந்து வாழ்க்கை ஒரு நல்ல திஷ்டாந்தம் கொடுக்கணும் பூர்ணியா இருந்த காலத்தில் நீங்க கிருஷ்ணன் காயதி பண்ணு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் வேற நாள் வார்த்தை பேசி வேற காரியங்கள் அப்புறம் அவித்யா தாரி சேவனே ோவோகாரவரே தவிர உபாசனையோட சொல்லி ஜான உடனே வந்து வரது அவருக்கு மத்தியில உபாரணைங்கிற காரியம் எதுவும் கற்பதில் எதுவும் இருந்தாலும் தியானத்துடைய சாத்தியமாகத்தானே இருக்கணும் இது சாதனம் பிரம்ம ஜானம் சாதனம் மோக் அந்த சாதனத்தால் சாதிக்கப்படக்கூடிய ஒரு பலம் அப்படியானால் அது அமைச்சமா தானே இருந்தாரணும் யானத்தான கவிக்காயினே கர்மாவால கவிக்காயின சாதிக்கப்படுறதுன்னு சொன்னாக்க அது அமைச்சமா தானே இருக்கணும்னு சந்தேகம் அத நிவத்தி பண்ணினது இவ்வளவுதான் யானை வேற என்ன உண்டாக்கல அந்த பலத்தை மோட்ச ரூப பலத்தை புதுசாக உற்பத்தி பண்ணதே இருக்கிற மோட்சத்தை தெரியாமல் பண்ணிட்டு இருந்ததே ஒண்ணு அந்த ஒண்ண நிறுத்தி பண்ணினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ற இந்த லிஷிகள் அவித்யாயா பரம்பாடம் இந்த அவித்யில இருந்து என்னை வழியில கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த மரம் பாடம் ஆத்ம சூப்பரே நீங்கதான் நீங்க தான் என்னோட வார்த்தமான நிகழ்ச்சி பண்ணினா மோகிறது இல்லையா அவித வரலாம் அதுதான் அதே மாதிரி சுகம் தேவமே பகவத் திருஷ்ய நாடகர் சனக்குமார் சொல்றது இப்படி எல்லாம் சொல்லி ஆத்ம ஜானம் வந்தால் மோகம் சோகம் போயிடும்னு சொல்லி கேட்டுட்டேன் எனக்கு ஒரே சோகமா இருக்கு நீங்கதான் இந்த சோகத்திலேயே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து சேர்ந்தார் வெளியில போறதுதானே பாடம் கிடையாது அக்கறை அஜான சம்பந்தம் இல்லாதது அதை காமிச்சு குடுத்தாரு காமிச்சு குடுத்ததுனால அஜ்யான நிவாரதி அஜ்யான நிவர்த்தியை ஏற்படுத்துறதுக்காக உபதேசம் ஆத்ம ஜியானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றதுங்கிறது தானே இத விட மோசத்தை அதனால இந்த ஆத்ம கியான் ஆனாலும் பலம்னு இருக்கு இப்ப ஏற்பட்ட இந்த பலம் ஆனது ஆகவே முடியாது நல்ல புரஸ்காரமா அவர் சொல்லிருக்காரும பிரவத்தி தோஷ நித்யா ஜான உத்தரோத்தராபாயே சனந்தராபாயா தப்பவர்தா தப்பவர்தான் மோஷம் மோசம் எப்படி வரும் அது ஒரு கிரமத்திட்ட என்ன இருக்கு நிவர்த்தி பண்றேன் எப்படி நிவர்த்தி பண்றது உத்தரோத்தரத்தினுடைய காரியமாக இருக்கு அதாவது வித்யா ஜியானம் தான் முதல் காரணம் வித்யா ஜியானத்தினாலதான் இவனுக்கு தோஷம் சாத வித மோகம் தேடி ஏற்படும் இந்த மூலமான ஒரு அஜானத்தினால ஏற்படுதுனால தர்மா தர்ம பிரவருத்தி ஏற்படுறது தர்மாதர்ம பிரவருத்தியால அதுக்கு வர அனுபவிக்கிறதுக்கான ஜென்மங்கள் ஏற்படுத்து ஜென்மாங்கிறது வந்தாலும் துக்கம் துக்கம் இருபத்தோரு விதமான துக்கங்கள் அதுல வந்து சேர்த்து சுகத்தையும் துக்கத்துல ஒரு அதனால தர்மா அகர்மா ரெண்டுமே சேர்த்து துக்கம்தான் பழ அந்த இந்த கிரமத்துல வருது இல்லையா என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் மூலமான மித்தியா தியானத்தை ஒழிக்கேட்டா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் அப்ப மூலமான மித்யா தியானத்தை நம்ம ஒழிக்கணும் அது இல்லாம பண்ணணும் அதனால என்ன சொன்ன உத்தரோத்தர அபாயே தனந்தராபாயா அனந்தரங்கிறது பூர்வம் இந்த இடத்துல இந்திய ஒரு உதாரணமா இருக்கு அவா சாஸ்திரக்குடி கிடையாது அதனால நம்ம சாஸ்திரக்குடி உடனே அது சொல்லலாம் ஆனா அவா சாஸ்திரத்துல இருந்துட்டு அத்தியானம் வித்யா ஜியானம் தான் காந்தி தான் வேதாந்தவாதிகாரன் வாமிகாரன் அப்படின்னு வேதாந்தத்துல இது அசாதாரணமா அவித்தேங்கிற ஒரு மாய அவிச்சே ஆனா மத்த தரிசனம் மத்த சாஸ்திர திருஷ்டியில் இந்த பதார்த்தம் இல்லை அவ அதை அதை கண்டிக்கடா இல்ல வேற விஷயம் நித்தியா தியானம் போனால்தான் தோஷம் போகும் அப்ப என்ன எல்லாருக்கும் மூலத்தில் வித்தியாஜானம் வச்சிருக்க தோஷங்கிறது நமக்கு ராகத் தேச மோகத்தெல்லாம் தேசமும் இருந்தாலே இருக்கலாம் அதனால மாத்திரம் இது வராது மோசம் நித்தியாத்யானம் போகணும் வித்யா ஜனம் எப்படி போகும் போய் வித்யா ஜானி தோஷத்தினால தர்மாசர்மங்கள்லாம் போய் அது போல ஜென்மங்கள் இல்ல ஜென்மம் இல்லாம போய் அதனால துஷம் வராம போகும் ஆக மூலத்துல தத்துவ ஜானம் இருக்கு இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு தத்துவ ஜானம் ஒண்ணுதான் காரணம் அவர் தெரிவிச்சிருக்க இப்போ இந்த சூத்தத்தை பார்த்து நாம ஏமாந்துடக்கூடாது வித்யா ஜான எதனால போடுதுன்னா கௌதமர் சொல்லிக் கொடுத்த தத்துவானால போகாது அவர் சொல்லிக் கொடுத்த தத்துவத்தினால போகாது வேடாந்திரம் சொல்லிக் கொடுத்த தத்துவ ஜானத்தினாலதான் ஆனா அவர் சொந்த விஷயம் சரியா இருக்கு அதனால அந்த சூத்தத்தை நான் தடுக்கணும்